ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு அபு மசூத் அல் பத்ரி ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவாகின்றார்கள் நான் என் அடிமையை சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தேன் அபு மசூதே அறிந்து கொள் இந்த சப்தத்தை என் பின்னால் இருந்து கேட்டேன் எனது கோபம் காரணமாக அது யாருடைய சப்தம் என்பதை நான் விளங்கவில்லை என்னிடம் சப்தமிட்டவர் நெருங்கி வந்த போது அங்கே நபிசல்லு அணிஹி வசல்லம் அவர்களை கண்டேன் அப்போது நபிசல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் அபு மசூதே அறிந்து கொள்வ இந்த அடிமை மீதுள்ள உன் ஆளுமையை விட உன் மீது அல்லாஹ் அதிக ஆளுமை மிக்கவனாவான் என்று கூறினார்கள் அப்பொழுது நான் இனிமேல் எந்த அடிமையையும் நான் அடிக்க மாட்டேன் என்று கூறினேன் மற்றொரு அறிவிப்பில் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதுள்ள பயம் காரணமாக என் கையிலிருந்து சாட்டை கீழே விழுந்தது என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் அவர்களே அல்லாஹுவின் திருப்தியை நாடி இவரை சுதந்திரமாக்குகிறேன் என்று கூறினேன் நீர் இதை செய்யவில்லை என்றால் நரக நெருப்பு உண்மை தீண்டி இருக்கும் என்று நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்